நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை அடியார்களிடமிருந்து ஒரே அடியாக பிரித்துவிடமாட்டான் ஆயினும் அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமே அவன் கல்வியை கைப்பற்றுவான் கடைசியாக ஒரு அறிஞர் கூட மீதமில்லாமல் ஆகிவிட்டதும் மக்கள் அறிவியினர்களை தமது தலைவர்களாக ஆக்கி கொள்வார்கள் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டு அறிவின் மார்க்க தீர்ப்பும் வழங்குவார்கள் இதன் மூலம் தாமும் வழிகிட்டு பிறரையும் வழிவெடுப்பார்கள் இதை அப்துல்லாஹின் அம்ருபின் ஆஸ் ரதிலாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்